அது ஞானம் வந்த பிறகு அந்த அனுபவம் ஏற்படும் அது எப்படி அனுபவம்னு கையிலுக்கு ஒரு வரி பாருங்க நீ நான் நிறைந்தாமல் நிறைந்த பூரணமாய் எங்கும் நானாக தெளிந்த ஞானங்கிற குரு சிஷ்யர் என்ற பாகுபாடு இல்லாமல் இதோ ஒரே பிரம்மஸ்வரவம் தான் ஒரு பரம்பொருளே நாமரப்பங்கள் ஆனந்தம் ஒரு பிரம்மத்தின் நிலத்தில் உபாதியுடைய தேகத்தினாலே உயர் தாழ்வுரிய வேறு கிடையாது மித்தி என்று பார்க்கணும் குரு செய்தும் ஒரு உபாதிதான் சித்தி செய்கிற ரெண்டு உபாதிகள் ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும் ஆனால் ஐக்கானது ஏற்றத்தாள் இல்லை என்ற ஒரு பாவனை கடைசி வித்யான் சொல்றாருல்ல இனராய் பெறுவாராய் இருந்த எல்லாம் இப்போது வெள்ளம் போல கண்ணு சார் குருவினாலே நான் என்ன என்னை தான் நம்பி ஈடுறாங்க தோற்றம் தான் சிசேகரம் தோற்றம் தான் ஐட்டாண்டு ரெண்டு தான் மெய் இந்த பாவனை தான் அத்தியத பாவனை அப்படிப்பட்ட பாவனைக்கு மனப்பரிபாரம் அடையணும் சொல்ற அப்படி வத்தியின் சாட்சா அப்படி வந்த பிறகு அதுல வழியினால் ஜமாய ஜமா ஞானக்குமே ஆனால் பரமானந்த முத்தியை அதில் பரமானந்தம் கொடுக்கும் பரமானந்த பிராப்தி உண்டாகும் அத்தகைய முத்தியை இவ்விடத்தே எங்கே வரைகிறது இல்லை வேறு ஒன்றுதான் பெரிய விசேஷம் இன்றைய சைலத்திலே இந்த உலகத்தில் இதே இடத்துல தான் மூச்சுட்டான் பெற்று நிற்பான் மூச்சான அடைஞ்சிருப்பான் இது எங்கேயும் போறதில்லை வரதில்லை எதனால சொன்னா எங்கே போறது வர்றதல்ல சூட்ச செய்யறோம் தோளை செய்யறதுதான் போறது ஆத்மா எங்கயும் போறதில்லை வர்றதில்ல ஆகாயத்து ஆகாயம் இருக்கு ஆகாயத்தில் எத்தனை காலம் பறந்தாலும் கூட என்ன ஒரே ஆகாயம்தான் பறக்கிறது மனுஷனோ அல்லது விமானமோ பறவையோ பறந்தாலும் கூட ஆதாயம் கூடுதல் குறையறதில்லை ஒன்றேதான் அது செயற்பட்டுக் கொண்டு ஆயிரம் கோடி மைலுக்கு அந்த பக்கம் இருந்தாலும் இங்கிருந்தாலும் அந்த ஆழத்திலே இருக்காங்க பிரிவினை கிடையாது அதுபோல ஆத்மஸ்வரூபம் நம்முடைய அதிசான செய்யும் பிரபானது இருவரும் பதினாலோங்களையும் ஆக்கிரமித்து அதிசானமாக இருக்கிறது அதுதான் மெத்தியா தோல் இது எல்லாம் நாம் ஒரு பிரபஞ்சம் அனைத்து மித்தையே அந்த பதினாறு லோகங்கள் தோற்றக்கூடிய காட்சிகள்லாம் வெறும் தோற்றம் தான் அப்படி தோற்றக்கூடிய அது மித்தை வெறும் தோற்றம் ஆகாயம் போல ஐஷாசேனம் சத்தியம் இத்தகைய பாவனைகள் அகண்டாக உயர்த்தியாக வரக்கூடிய பாவனைகள் அத்தகைய பாவனையினால உபாதிகள் எட்டத்தான் இருக்கத்தான் செய்யும் அந்த உபாதிகளுக்குள்ள விவகாரங்கள் இருக்கத்தான் செய்யும் விவகாரங்கள்ல வெட்டி தோல்விகள் வரத்தான் செய்யும் லாபாசனும் தெரியும் என்ன தெரிஞ்சாலும் கூட உபாதிகளுக்குள்ள விவகாரங்களோடைய ஆத்மா சம்பந்தம் இல்லை ஒரு சம்பந்தம் இல்லையா சாட்சி சாட்சி வாகனம் கர்மானுசாரமாக பிரார்த்தானுசாரம் கூலி பிரிகிறது என்ற ஒரு நிச்சயத்தோடு அமைதியாக இருக்கிறது பார்க்கறது இப்படிப்பட்ட ஒரு பாவனைகள் தான் முத்தியினுடைய லட்சணம் இதுதான் முத்தியை ஈவிடத்தை முச்சுத்தான் பெற்று நிற்பேன் உத்தமா முத்திசேரும் ஒழுங்கு இதே என உத்தமமான முத்திசேரும் இத கிரமம் இது சுருக்கமான கிரமம் தான் பெருசு கிரமில்லை உண்மை இதே இத ஞான பூமியில் ஒன்றில் இரண்டில் அடந்திருந்தார்கள் அப்போது மிலேச்சராயின முத்தர் குருவாதத்தானே நீயே என்றார் குரு ஆனா செப்பு மொழி வழிஜடமாய் கப்பல் என்பார் கெடுவார் நடுவான மொழிகளை சங்கியாவே செப்பு மொழி வழிஜடமாய் சிவான சிவோகம் என்று இருந்த படப்படாது பாரபட்சம் அற்ற சுருதிகள் பாரபட்சம் சேர்ந்து வேலை வேதத்து கிடையாது வேது ஒண்ணே சொல்ற அதனால சந்தை நடுவான மொழிகளை சங்கியாவே நீ அதனால செப்பு மொழி ஒரு பூமி அடைஞ்சாலும் கிடைக்கும் ஒன்று அடைந்திருந்தார்கள் அப்போ முத்தர் முத்தலாம் குருபாதே திருவிடிகளுக்கு வைத்து நான் உத்தரவிடுகிறேன் உண்மை சத்தியம் என்றார் உண்மைன்னு சொல்லுங்க அது மரியாதை சொல்லுக்கு சத்தியம் மரியாதை இருக்கு ஒத்துக்குறாங்க அதனாலதான் எல்லாமே படிச்சு அவங்க இங்கிலீஷ் சொல்லுங்க சாருன்னு சொல்லுங்க ரொம்ப மரியாதையா இருக்கு ஐயான்னு சொல்ல கேவலமாதான் இருக்கு மேடம்னு சொல்லுவான் அம்மாக்களா இருந்தா போச்சா உறுதியாக அரியனே இன்பின்னால் அறிஞத்தக்கது அத்தை புரைசெய் குறை செய்ய கேட்டு நன்றாய் உலத்தின் உட் அறியவற்றில் புறையான் ஆன்மாவை முன்னம் புகழுவான் பொருந்தி கேளாய் எம்பத்தி ஓராவது பாட்டு ஆத்மா அநாத்மா விவேசன பிரதிஜை ஆத்மா அனாத்மா பிரிச்சியை சொல்லக்கூடிய பாட்டு இது முதல்ல பீடியை போட்டு அதன் பிறகு நீ கேட்ட கேள்வி பயில் சொல்றேன் சொல்ற விரிவு அரு ஆன்மா ஆன்மா வந்து விரிவுரு எங்கும் விசாரமா இருக்கு ஊருக்கு என்ன இருக்கு விரிவுருத விரிவுரல இருக்கணும் விரிவுரும் அகண்ட கண்டமா இருக்கு வச்சுக்கணும் ஆன்மா அனான்மா வேகாய் பிரச்சன அனாத்மா அந்த விவேகம் அதை பிரிச்சி பார்க்கறது அர்த்தம் விவேகம் யாது எதுவோ உறுதியாக ஜனமாக அரியணே கிடைத்த சிசியா ஏனென்றால் கோடிக்கணக்கான பேருக்க இருக்காங்க சில பேர் வர்றீங்க அது நீ ஒன்னாச்சு அதனால அரியணே தானே யார் வர்றாங்க கோடிக்கணக்க இருக்காங்க அதெல்லாம் ஏதோ வருதுன்னு சொன்னா அரிய அரிய சந்தர்ப்பம் தான் அப்படிப்பட்ட அரியணே இன்று நின்னால் அறிஞ்சிட தக்கது தக்கது அத்தை உன்னால் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான் அப்படிப்பட்ட விஷயத்தை சொல்கிறேன் நன்றாய் ஜனமாக உளத்தில் உள் தரி மனதின் கண்ணே பயிழத்துக் கொள்வாய் அவற்றில் அப்படிப்பட்ட விஷயங்களிலே ஆத்மாத்மா பாகுபாட்டு ஆன செய்திகளிலே முதலிலே அனான்மாவை முன்னா பற்றி பின்னாலும் சொல்றேன் அனான் முன்னாலும் சொல்றேன் பொருந்தி கேளாய் மனதை உறவுப்படுத்தி இனிமே கேட்பாய் நீ கேட்ட கேள்விக்கு அடுத்தது இருந்து ஆரம்பிக்க போறேன் இவ்வளவுக்கு மனதை தயார் பண்ற பாடல்களா இத்தர பாட்டு அடுத்த கையில் ஏழு கையில அது கூட ஆறாம் கே முதன்பதில் சொல்றார் அது வந்து இப்ப நாளே அவர் மாமிச முதலும் சர்மம் இச்சைதாது உச்சவான் சிவசுபாதம் ஊருகை முதுகு மார்பென்று இச்சட வங்கோபாங்கம் யாவையும் இசைந்ததாகி எத்தி எண்பத்தி நாலு வரைக்கும் தூள தேக சொருபமும் அதன் காரணங்களும் சொல்ற இந்த பாட்டு ஆறாவது கேள்விக்கு பதில் அந்த ஐம்பத்தி ஏழாவது பாட்டு எடுத்து பாருங்க அது எத்தனை எத்தனை கேள்வி பாருங்க பாட்டு மச்சு மே தசு வெளும் மாமிச முதிரம் சர்மம் இச்சுக்கி மச்சை மேதசு எலும்பு மாமிச முதிரம் சர்மம் இச்சை சுக்கிலமி உச்சமாம் சிரசுபாதம் பென்று இச்சட வங்கோபாங்கம் யாவையும் இசைந்ததாக எண்பத்தி ரெண்டாவது பாட்டு எண்பத்தி ரெண்டு முதல் எண்பத்தி நான்கு வரைக்கும் சூழ தேக சுரூபமும் அதன் காரணங்களும் சொல்றார் இதான் முதல் கேள்விக்கு ஆரம்பிக்கிறார் ஐம்பத்தி ஏழாவது பாட்டில் ஏழு கேள்விகள் இது ஆறாவது கேள்விக்கு பதில் இது முதல் பாட்டு ஆரம்பம் இதில் ஏது அனான்மா என்று கேள்வி அனான்மா என்பது ஆத்மா அல்லாததுன்னு அர்த்தம் ஆத்மா அறிவுடையது அனான்மா அறிவில்லாது ஆத்மாங்கிறது சரீரத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கிறது அனான்மாங்கிற சரீரம் சரீரத்தை பற்றி சொல்றார் இதுதான் அனான்மா என்றார் அது எப்படி சொன்னா இந்த சோழசீரமானது மஜ்ஜை மேதசு எலும்பு மாமிசம் உதிரம் சர்மம் இச்சைசே சுக்கிலம் இவ எழுத ஏழு விதா பிரிக்கிறாங்க பொதுவாக பிரிக்கிறது மூணு பிரிப்பாங்க வாதபத்தை சில ஒன்று வயிற் சாஸ்திரத்தை மூணா பிரிக்கிறது உண்டு இது ஏழா பிரிக்கிறது உண்டு ஆறா பிரிக்கிறது உண்டு சர்மம் உதிரம் மாம்சம் சனாயி அத்திமச்சை கட்டப்பாடத்தில் ஆறு தான் மகாராத்திர ஏழா பிரிக்கிறாங்க அதுல தோளிர தமிழும் பிரச்சி சுக்கில மேதையொன்றாய் தூலிகரித்த உடம்பாகும் தோட்ட விதையும் தன்வடி வாய் கோழி அடக்கிக் கொழுமிதனை கூறு ஓரா நோக்காது போலி உணர் ஓர் மகிழ்வைதும் பதமபதம் ஏழு சொல்றார் தோழி ரத்தம் எலும்பு சுக்கிலம் மேதை மஜ்ஜை என்று சொல்றார் அதே தான் ஏழு சொல்றார் மஜ்ஜை மஜ்ஜைன்னு சொன்னா எலும்புக்கள் உள்ள கொழுப்பு அதான் மஜ்ஜை அந்த மஜ்ஜையிலிருந்து உற்பத்தி ஆறு சுக்கிரம நர்த்தம் அதாவது உணவு எழுபது பங்குன்னு சொன்னாக்கா அதுல ஒரு பங்கு தான் உணவுல இருந்து அதுல எழுபது பங்கு ரத்தம் சொன்னாக்கா அதுல ஒரு பங்குதான் மஜ்ஜையா மாறும் அந்த மஜ்ஜை இருந்தும் உற்பத்தியாவது அதனால இந்த எழுபதுல எழுபது பங்குல இருந்து ஒரு பங்குதான் மஜ்ஜை அது இருந்தும் உற்பத்தியாவது சுக்கிலம் அப்ப சுக்கிலம் வந்து எப்போ உற்பத்தி ஆகுது ஏழு ஏழு ஏழு நாற்பத்தி நாலு நானூத்தி நாப்பது பங்கு வந்தால்தான் ஒரு பங்கு சுக்கிலம் வரும் அப்படின்னு நிலப்பாடு அதாவது பாலில் வெண்ணெய் மாதிரி தான் பால் ஒரு ரெண்டாவது பால் இருந்தாக்க எவ்வளவு வெண்ணெய் எவ்வளோ வரும் போது ஒரு அவ்வளவுதான் கிடைக்கும் அப்படி போல அதான் மஜ்ஜை மஜ்ஜைன்னா அதுதான் மூளை அது கொழுப்பு இங்க மூளைக்கு மஜ்ஜை உண்டு பிரேர் சொல்லலாம் நம்முடைய ஞாபக செய்திகள் எல்லாம் நம்முடைய பதிவுகள் எல்லாம் மூளையில்தான் அடங்கியிருக்கு அதாவது ஒரு மேனேஜர் ஒரு கம்பெனியில் இருந்தாக்க அவருடைய விவகாரம் போற நோட்டுகள் எழுதி வச்சிருப்பார் டோல் பேண்ட் பெரிய பேண்ட் போட்டு அதில் ஐந்து தொகையை போட்டு சுருக்கமாக எழுதி வச்சிரு அப்புறம் இந்த கணக்கு வழக்கெல்லாம் முடியணும்னு ஒரு சின்ன காயத்தில் கணக்கு எழுதி மொத்தத்தை காட்டிவார் இது இவ்வளோ இருப்பு செலவு இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஐந்து வகைன்னு சொல்லுவாங்க கணக்குல காட்டி போடுவாங்க அந்த அங்கே விரிவா இருக்கும் சுருக்கமாக காட்டி அப்படி போல இந்த ஜென்மத்தில் பிறந்தவிலிருந்து சாகர வலைக்கும் நாம் சம்பாதிக்கிற அந்த ஆகாமியம் ஆகாமியம் இருந்து சஞ்சி சஞ்சிதம் போறது பிரார்த்த எல்லாம் மூலையில்தான் அடங்கு இருக்கு மூளைதான் ஒரு ரூபாய் ரூபாக்கள் பிறகு இந்த சரீரமானது பிரிஞ்சு போகிற காலத்துல மரண காலத்தில் அது அப்படியே மூளை அப்படியே இருக்கும் அதுல இருந்து கருத்துக்கள் இருக்கேன் எப்படி சுருக்கமாக கணக்கு எடுத்துட்டு போறாங்களோ அப்படி போல அது போயிரும் வெளியே போயிரு சூட்சமான பதிவு போயிடும் அப்படி மீண்டும் எங்கேயாவது பிறக்கிற சமயத்தில் அது சூட்சமாக விந்து வழியாக சுக்கிலம் சுழ்நத்துக்கு போய் அங்கிருந்து கரு உற்பத்தி ஆகும் இதெல்லாம் சாமர்த்தியம் அப்படி இருக்கு மாயக்கு வேலை அதனால் மஜ்ஜை என்பது எலும்புக்குள்ள கொழுப்புக்கும் மூளைக்கும் மஜ்ஜின் பேரு மேதஸ் மஜ்ஜை மேதஸ் மேதஸ் கொழுப்பு இங்கே அர்த்தம் பண்றாங்க மூளைக்கு பேரு அங்க வந்து அந்த அதில் மகாரா துறையில் அந்த கொழுப்புக்குதான் மஜ் சொல்றது ஒருத்தர் கொஞ்சம் மாறுதல் சொல்றேன் எலும்பு எலும்புல தெரியும் மாம்சம்னா சதை உதிரம் ரத்தம் சர்மம் தோல் இச்சைசே சுக்கிலம் ஏன் இச்சைன்னு அலைமொழி கொடுத்தாரு எல்லோரும் தான் விரும்புறாங்க அந்த சுக்கிலத்தின் மூலமாக தான் கரு உற்பத்தி ஆகுது அப்படிங்கறதுனால இச்சை இவ் ஏழு தாதுக்கள் தாதுன்னா மூலப்பொருள்னு அர்த்தம் பகுதி பகுதின்னு சொல்லுவாங்க அது மூலப்பொருள் மூலம் அர்த்தம் அது ஏழு மூலப்பொருள்கள் மூலப்பொருள்கள் விட்டு இவ் உச்சமாம் சிரசு அதுல எங்க போய் தங்கிருக்கு சைரத்தில் தான் அது சைவத்தை பத்தி வர்ணிக்கிறார் உச்சமாம் சிவசு மேலே இருக்கின்ற தலை அப்புறம் கீழே இருக்கிற பாதம் அப்புறம் ஒரு தொடை கை ரெண்டு கைகள் முதுகை பின்பக்கம் மார்பு மின்பக்கம் ஜட அங்கம் இதெல்லாம் சடமாகிய சேரத்தில் அங்கங்கள் பேர் பிரிவுகள் கன்று காலு முக்கு இதெல்லாம் இதை சுருக்கமாக சொல்வார் தலை அப்புறம் பாதம் தொடை முதுகு மார்பு என்று சொல்வார் அங்கம் அப்புறம் அங்க உபாங்கம் இதுல உபாங்கம் இருக்கு யாவையும் இசைந்ததாகி உபாங்கம் அண்ணா கை ரெண்டு கை என்னால அதுல விரல் இருக்குல்ல விரலு நகல உபாங்கம்னு அங்கம் உபாங்கம் கால் அண்ணா பாதம் பாதில விரல் நகம் இருக்குல்ல அது உபாங்கம்னு பேரு இப்படி அங்கங்கள் சொல்றது ஆக அங்க உபாங்கம் அங்கோபாங்கம் யாவையும் இசைந்ததாகி இப்படி பொருந்திருக்கிறதாகி இருக்கிறது என்று அனான்வினை முதல்ல சொல்லி அப்புறம் இன்னும் எம்பத்தி மூணு எம்பத்தி நாலு இன்னொரு மூல வார்டில் சொல்லி முடிகிறார் யானென தென்னவெங்கும் யாவரும் அறிவதாகி ஈனமாம் மோகமெல்லாம் இருப்பதற்கிடமே யான ஊணமாமி ஊடம்பே ஒன்றிய தூல ஆனதென் உரைப்பெருமைந்த அகிலமும் அறிந்த மேலோ இப்போது இந்த சைரியத்தை பற்றி வர்ணித்த பிறகு அச்சைத்தினுடைய தாழ்நிலையை சொல்றார் அது எப்படி யான் எனது என்ன எங்கும் யாவரும் அறிவதாகி சரீரம் இருக்கிறது அங்குறதுக்கு ஒரு கண்ணாடி வச்சு பார்வையான தேவையில்லை எல்லாருக்கும் அனுபவம் தான் யாவரும் உணர்வதாகினார் ங்கிற அனுபவம் இருக்கு அதுதான் உணர்வு காரணம் எப்படி நான் பறித்தேன் இழைத்தேன் கட்டையன் என்று பேசுறோம் மற்றொரு சமயத்தில் என் சரீரம் என் சீரம் இழைத்தது என் சீரம் கட்டை என் சீரம் உயர்ந்தது என் சீரம் கருப்பு என் சீரம் சிவப்பு இப்படி எல்லாம் விவகாரம் பண்றோம் இந்த ரெண்டுக்கும் யான் எனதுங்கிறதுக்கும் இது விஷயமா இருக்கு உடமை பொருளுக்கும் தன்மை பொருளுக்கும் விஷயமா இருக்கு அது என யாரும் அறிவதாகி எல்லோருக்கும் இது அனுபவம் தான் இனமாம் முகமெல்லாம் இருப்பதற்கு இடமேயான இது யாருக்கு இடம் கொடுக்குதுன்னு சொன்ன இதே பொருந்திய மயக்கத்தை கொடுக்கிறதுக்கு இதாவித மயக்கங்களும் தொழு சீரம்தான் அது என்ன மயக்கங்கள் அப்படின்னு சொன்னா ஆண் மூலமாக ஆண் அந்த ஜீவன் பெண் சிறுத்தை கண்டா மயங்கிறான் பெண் மூலமாக அந்த பெண்ணான ஆண் சிறுத்து இதுதான் பெரிய மயக்கம் இருபாளர்களும் ஒருவர் அதனால தான் ஈனவா முகமெல்லாம் இதுதான் அடிப்படை மயக்கத்துக்கு அது ஏதோ ஒரு கவர்ச்சி இருக்கு விசாரணை பண்ணி பார்த்தா மேலே சொன்ன மாதிரி தோலிடத்தையும் எலும்பிரைச்சி மஜி மூலமாக தான் இருக்கு சுக்கில மேதை மத்திய தான் ஆனால் கவர்ச்சிங்கிறது ஒன்று தனியாக இருக்கு அது அதான் மாயின் சாமர்த்தியம் விசாலம் பண்ணி பார்த்தா கவர்ச்சி இல்லாமல் போகுது அவிசாரத்தில் கவர்ச்சி இருக்கிறாங்க ஆனால் கவர்ச்சி ஆணுக்கு பெண் கவர்ச்சி பெண்ணுக்கு ஆண் கவர்ச்சி இது எல்லாருக்கும் அனுபவம் தான் வந்து மாறுதல் யாரும் கிடையாது ஆனால் அந்த கவர்ச்சியினால வரக்கூடியது என்ன மயக்கம் சொல்றது மாம் இவ்வுடம்பே ஒன்றிய தோலவேகம் இடைபொருந்த சரீரம்தான் தோள தேகம் சொல்லப்படும் ஆனதென்று உழைப்பார் நானா சொல்றேன் அகிலமும் அறிந்த மேலோர் மகிந்தா சிஷ்யனே இப்படி ஆயிருக்கிறது என்று சொல்வார்கள் அதனால சரீரத்தில் அங்க உபங்கங்கள் இருந்து கொண்டு அது செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும் அதுல ஒரு கவர்ச்சி தன்மை இருக்கு அதுதான் அந்த மயக்கத்துக்கு ஆளாகிற மனுஷன் மூன்று லோகம் கிடையாது ஆணுக்கு பெண் கவர்ச்சி பெண்ணுக்கு ஆண் கவர்ச்சிங்கிறது மூன்று லோகத்திலும் விடுபட்டவர்கள் யாருமே இல்லை அதுலிருந்து விடுபட்டவர்கள் இருக்கான்னு சொன்னாக்கா அவர்கள் வேக வைராக்கியத்தினாலே அவதி வரைந்து வந்தவர்களா இருக்கணுமே இல்லையா இயேசு வந்து கட்டிபிடி தோல்விதான் விஸ்வாமுந்திரர் முதல் கவுசிக ராஜா இருக்கும்போது தவசு பண்ண போனார் கடுமையான தவசு பண்றார் எந்த சோதனை பண்றான் ரம்பையை அனுப்புனா மேனையை அனுப்புனா ஒவ்வொன்னும் அனுப்புறான் மேன ஒன்னே மாயர் மேனையை வரதான் சவந்தலாம் அப்புறம் பார்த்தா ஒவ்வொரு தவசு கட்டி போச்சு இதுக்கு வேணும் இன்னொருத்துக்கு போயிட்டு பண்ணார் அங்கே ஊர்வாசி வந்தார் ஊர்வசி மாங்கினார் அப்புறம் இன்னொருத்துக்கு பொம்மை வந்து அனுப்புனார் அங்கேயும் வாங்கிக்கிட்டார் அப்புறம் கடுமையான கோவம் வந்துச்சு இன்னடா இதுன்னு மூணு திக்க தோல்வி விளைஞ்சோம் இனிமேல் எப்படி ஆனாலும் சரி விடுறேன் கூடாது வைராக்கி அதிகம் வைராக்கி அதிகமாகி கடுமையான தவசு அப்புறம் ரம்பையை அனுப்பினோம் ரொம்ப அனுப்பினே பார்த்தார் கணசன் பேசவுடனே பயந்து ஓடிய போயிட்டான் அப்போதான் வெட்டி கிடைச்சா அவருக்கு மூணு திக்க தோல்வி அவர் நாலா திக வெட்டி பெற்றார் அப்படின்னு சொல்லப்போடுது அப்போ சாதாரணமாக ஏ சொல்வம் காரி வரைக்கும் இருந்திருக்கு மூணு மூணு முக்கால்வாசு இருந்தது முழு அளவு இல்லை அதனால தோல்வி அலைஞ்சார் முழு அளவு இருந்தது ஜெயிச்சிட்டார் அப்ப ஜெயிச்ச பிறகுதான் அவர் விஸ்வாமுத்தர் உலகம் உலகத்துக்கெல்லாம் தோழலானார் அகங்காரம் எல்லாம் அடங்கிச்சவருக்கு அது அகங்காரம் அடங்கின பிறகுதான் பிரம்ம அரிசியில் பட்டம் கட்டி கிழிச்சு சத்திரரிசி பிரமரிசி பட்டம் கிடைச்சியே பிரம்ம ரிஷியா வாருங்கள் அப்படின்னா பிராமணா இருந்தால் பிரம்ம ரிஷி தான் பேர் அவங்களுக்கு ராஜரிஷின்னு சொல்லுவாங்க அதனால அவர் பிரம்ம அது மட்டுமா அத்தகைய ஜெயித்த தவோபலத்தினால திருட்டு பண்ணக்கூடிய சாமர்த்துகள் வந்துருச்சு அவருக்கு போலி திருச்சி குதிரை கலவையண்டாக்கினார் கோவேறு கலவை இதெல்லாம் அப்புறம் தென்னை மரத்து உண்டாக்குனது பசுமாட்டுக்கு எ மாடுண்டாக்குனது இப்படி போட்டியா சீட்டி பண்ணார் அவர் அது சீத்தி எங்க இருக்கு திருக்கமா உற்பத்தி பண்ணார் பண்ணி சாமர்த்தியம் அப்படிப்பட்ட சாமர்த்தியம் உள்ளவர்கள் தான் இந்த கவர்ச்சியை விடுபடலாம் இல்லையா மற்ற ஏ காரியம் மலிக்கிருந்த அவரே சொல்வி அடைஞ்சார் மூணு கிளி அதுக்கு அவர் தோல்வி அக்காரணம் என்னன்னா அனந்தங்கூட ஜென்மங்களை சம்பாதித்த வாசனையானது ஒரு ஜென்மத்தில் போறதில்லை அது போகாத காரணம் தான் இவ்வளோ வம்பறது அதுக்குத்தான் ஏழை எண்ணங்கள் பழகணும் பழகணும் சொல்ல சாஸ்திரம் நான் எதையும் பண்ணி பழகிட்டுவேனே போகல என்னக்கா அது எப்படி போகும் ஊர் பட்ட அழுக்குள்ள வேட்டையில் ஒரு முறை சோப்பிட்டா போயிருமா அது போக அப்ப என்ன செய்யணும் பலமுறை போட்டோம் அண்ணாக்கு போடணும் சிலைக்கு போடணும் பல முறை மூச்சு பண்ணாதான் போகும் அப்படி போல நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய அந்த காரணத்தில் நம்மளுடைய சஞ்சீதத்தில் வாசனைகளோ அனந்தகோட ஜென்மங்களும் சம்பாதிச்சிருக்கும் அதை சம்பாதித்த வாசனைகள் என் ஜென்மத்திலே ஏழை எண்ணங்களும் தீவிரமாக பழகினாத்தான் கொஞ்சமாக குறையவும் இல்லையா இல்லைன்னு குறையவே குறைய இதுதான் நம்ம முன்ன முலிசிகளுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆகவே சாமியம் இல்லை சரீரம் இருக்கு சரீர கவர்ச்சி விடுபட்டவர்கள் மிக மிக பாடுபட்டுதான் முயற்சி வெற்றி பெற்றிருக்காங்க சாண்டியம் வெற்றி பெற்றவர் ஞானிகள் இருக்காங்களே நாலாம் பூமி நம்ம காலத்தில் ராமநாத சுவாமி கோவி சம்பதம் இருக்காங்களேன்னு சொன்ன அந்த நாலாம் பூமியில இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு விருந்தவருடைய மேல்பூமின்னு சொல்ல முடியாது மேல்பூமியில முற்றிலும் வெற்றி பெற்றது அவர்களுக்கு வாசனம் உண்டு கா மாதிரி வந்தாலும் கணத்திற்கும் மனத்தைப்பட்டாலும் வரும் வருது வெகுலி வரத்தான் செய்யும் போயிடும் இருந்தாலும் வெகுலிக்க ஆளாப்பட்டவர்கள் ஆடப்பட்டவர்களே அவர் தப்ப முடியாது சொல்றார் அதனால வாசனைகள் நாலாம்புமிக்க உண்டு பாசமாக வாங்கினது நாலாம் பூமி அரசின் தப்பு இருக்கு அதனால அவன் வந்து வெற்றி பெறின அர்த்தம் அல்ல என்ன நலாம விகாரன் முழுமையாக வெற்றி பெற அட்ல கவர்ச்சிக்கு இடம் உண்டு ஆனாலும் கூட கவர்ச்சியில மாட்டி வாட்டான் கப்பர்ச்சிக்கு போயிடும் என்ன காமந்தான் கணத்திற்போம் கணத்தில் பட்டார் தாமரை இளத்த நீர் போல் சகத்தோடு கூடி வாழ்வார் பாமர காண்பிப்பார் பண்டித திறமை காட்டார் ஊமரமாவார் உள்ள தொழில் ஆஞ்சியவன் மத்தன் அண்ணா அவங்களா விவகாரங்களில் ஈடுபட மாட்டாங்க சீக்கிரம் அப்படி ஈடுபட்டாலும் அதை விட்டுருவாங்க அவ தப்பிச்சு போனாதான் தப்பல ஒழிய எதிர்த்து ஜெயிக்க முடியாதுங்களா மேல்பூமிக்கார ஜெயிக்க முடியும் அவர்களே போராடி போராடி வெற்றி கண்டவர்கள் அதனால தான் நாலாம் பூமி வந்தாலே போதும்னு சொல்லுது அதுதான் அதே பெரிய பாடு காளான முதல் பூமி கை வந்தால் முத்தியம் கை வந்தார் மறுபூமியே வரமாட்டேங்குது நாலாம் பூமி அங்கே வரப்போகுது அவ்வளவு சிரமம் இருக்கு அனந்த கோடி ஜென்மங்கள்ல அஞ்ஞானத்திலே அடிபட்டு ஜீவர்கள் மோகத்தினால மயக்கப்பட்டிருக்காங்க அதான் சொல்றாருங்க அதனால இனமாம் மோகமெல்லாம் இருப்பதற்கு இடமேயான ஞானமாம் இவ்வுடம்பே ஒன்றிய தோழ தேகம் இதுதான் சோழதேகம் சோழ தேகம் அவ்வளவு கவர்ச்சி இருக்கு ஆனது என்று உரைப்பர் மயந்த அகிலமும் அறிந்தமேடோர் இதனுடைய தாழ்வுத்தன்மை சொல்லி முடிக்கிறார் சுத்தியாதி பஞ்சபூதம் புத்திர ஒன்றில் ஒன்று புகுந்து பஞ்சீகரித்து மெத்தவும் தோலமாகி மேவிய தோல ஒத்த காரணமதாக ஒன்றிடும் மற்றும் கேளாய் இந்த தோல்சர் எப்படி வந்தது என்று சிஷ்யன் கேட்டாக்கா ஆகாயம் இருக்கு அது எல்லா பூதங்களையும் தன்னிடத்தை அடக்கிக் கொண்டிருக்கு எல்லா பூதங்களும் சுத்திக்கிட்டு இருக்கு ஆகாயம் அத்தகைய ஆதாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் இருக்கு ஆகாயம் பஞ்சபூதங்கள் அது சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் தான் முதல் ஏற்படாது தன்மாத்திரைகள் என்றும் சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் என்றும் அபஞ்சீகரித பூதங்கள் என்றும் கட்டபாரத்தில் சொல் தோன்றியதுல புத்திர ஒன்றில் ஒன்று புகுந்து பஞ்சீகரித்து அதான் ஐந்து பூதமும் பத்தாக்கி அவை பாதி நான்காக்கி நந்தம் பாதியோடு நான்கூடும் கூட்ட வந்தது தோளதேகம் தோளபூதம் அப்புறம் மகாபூதம் இவற்றில் தந்திர நான்காம் பூதம் தழுவண்ட பூனபோதம் அப்படி ஒவ்வொரு சூட்சபூதம் தன் மாத்திரைகள் எந்த பிரிக்கப்பட்டு அது தன் அம்சத்துடன் கூட்டாமல் மற்ற பூதங்களுக்கு அரைக்கால் அறிகால் மாத்திரை கூட்டதாக சொல்லப்படுது அப்படி கூட்டும் போது தூளச்சென்மை பெறுகிறது தோழத்தன்மையை பெற்ற பிறகு அவருடைய காரியம் தான் தோளபோதங்கள் தூள சரீரங்கள் சொல்றது அது தோழசரங்கள் தான் ஆண் பெண் இருபதாராகவும் அப்புறம் எழுபதை பிறப்பு எண்பத்தி நாலு ஜீவங்களாகவும் இருக்கு அதாவது நாலுகை பிறப்பு மூவரை ஜாதி நாலுகை பிறப்பு அறுவை தோற்றங்கள் அறுவை தோற்றம் அது தோழசம் அப்படி இருக்குது ஆறு வகை தோற்றம்னா தருமதிர மாத்தியும் வச்சு நாலு வகை பிறப்பு சலாயம் மண்டகம் உற்பத்தம் மூணு வகை ஜாதி உத்தம ஜாதி மத்தியம ஜாதி அதம ஜாதி அதாவது தேவர் மனிதர் இதெல்லாம் உத்தம ஜாதி மத்தியம ஜாதி பறவைகள் முதலானவைகள் காமதேவனும் கற்புற இங்கே பறவை பசு பட்சிகள் ஜாதி அப்ப தேவலோகங்கள்ல கற்ப வருஷம் அது இங்கே வந்து மரஞ்செடி கொடிகள் எல்லாம் என்று மூக ஜாதி சொன்னார் இதெல்லாம் தோளசீரமும் இப்படிப்பட்ட துளசேரம் இருக்கு இது பஞ்சீகரணம் பண்ண பிறகு வந்ததுன்னு சொன்னார் அதுதான் சுத்தியா வானமாதி சூக்குமா பஞ்சபூதம் புத்திரா சிசனே ஒன்றில் ஒன்று புகுந்து வஞ்சீகரித்து அது அரைக்க அரைக்கா மாத்திரா புகுந்து தூள நிலை அடைந்து மெத்தவும் தோளமாகி அது எவ்வளவு தோளமாகணும் அந்த அளவுக்கு பரும பெற்று மேவிய தோளவாக்கைக்கு பொருந்திய தோள செய்கு ஒத்த காரணமாக ஒன்றிடும் இதை ஒத்த காரணமாக பொருந்திய காரணமாக இருக்கிறது இன்னும் அதை பற்றி விசாரணமாக சொல்லுகிறேன் சொன்னார் மற்றும் கேளாயின் மருவிய பஞ்சபூத மாத்திரைங்கும் சப்தமாதி புலங்களா ஜீவருக்கு கருதிய கருதிய சுகமளிக்க காரணம் போல தோன்றும் பரவிய வகைகழுதம்மை பற்றி நோக்கெடுவதை கேள் எத்தி ஐந்தாவது பாட்டிலிருந்து தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் சொல்றார் என்ன விஷயத்தின் தோஷம் கூறுதலோடு அதன் நிவர்த்தியும் கூறுதல் தலைப்பு மறுக வஞ்சபூத மாத்திரை பொந்திய பஞ்சபூதங்களுடைய மாத்திரை தன்மாத்திரைகள் ஐந்தும் எங்கும் பொருவிசெய் சத்தமாதி புலன்களாய் எங்குமே செயல்படக்கூடிய சத்த பரிசோ ரூபரசகம் என்று சொல்லக்கூடிய புலன்களாய் இது வந்து அந்த புலன்கள் இருக்கின்றனவே அது தொழிற்சங்கிருக்கிற புலன்கள் ஜீருக்கு கருதிய சுகமளிக்க காரணம் போல தோன்றும் சத்தபரிசரோ ரசகந்தம் இருக்க விஷயங்கள் அந்த விஷயங்களுக்கு காரணமா இருக்கிறது எது சுகத்திருந்த சச்சி சிங்க ஆக்கிரானம் அது எப்படி இருக்கு ஜீவர்களுக்கு சுகமளிக்கிறதுக்கு இருக்கிற மாதிரியே நம்ம தோற்றம் அதை கொண்டு சுகம் கிடைக்கும் என்று நம்பிக்கை ஊட்டுது அப்படி நம்பிக்கை ஊட்டும் போது ஜீவர்கள் விசாரணை இல்லாதனாலே மயங்குகிறார்கள் கருதிய சுகமளிக்க காரணம் போல தோன்றும் பரவிய அவைகள் தம்மை பற்றினோர் கெடுவதை கேள்வி எந்திரங்களோடு சம்பந்தப்பட்டு செயல்படுகிறார்களே அவள் கெடுகிறார்கள் அதை பற்றி அடுத்த பாடல சொல்கிறேன் பேசிய புலன்கள் எந்த முருகன் முருகர் ஆசையாம் பாசத்தாலே தங்கள் கண்மன் தூதனால் இழுக்கப்பட்டுதவர் அலைந்து சோறுவார் முதல் பாட்டி ஆரம்பிக்கிறார் பேசிய புலன்கள் தம்மில் மேலே சொல்லப்பட்ட சிவத்ரன் தோக்கு சுவர ஆக்ரான் சொல்லக்கூடிய இந்திரியங்கள் வாலியாக சத்தபரிசுர பிரசகந்தோன் சொல்லக்கூடிய விஷயங்களை பற்றுகிற பிறகுகள்மில் பே எந்த முருகன் அறிவில்லாத எந்த மடையனும் அந்த மடையர்களெல்லாம் ஆசையாம் பாசத்தாலே ஆசை அதான் கவர்ச்சின்ன மயங்கிறது ஆசைன்னு பெயர் கவர்ச்சிக்கு இடம் கொடுத்த அது ஆசையின் பெயர் அழுந்தவே கட்டுண்டாரோ அதிலே அழுத்தமாக ஜிடமாக கட்டுப்படுறாங்க ஆசை வந்ததுன்னு சொன்னா அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு வைராக்கியம் இல்லைன்னு சொன்னாக்காடு பெரிய பாடு சோதனை அடுத்தவங்களை அடுத்தவங்க பட பாத்துக்குவாங்க அப்புறம் நம்மளை பாத்துக்குவோம் குற்றம் காண்கின் தீடுகின்ற மண்ணு உயிருக்கின்றனர் பிறகு பார்த்து பார்த்து பழக்கம் இருக்கு வல்லூர் ஏத்துக்கிறார் அப்ப அடுத்த குற்றம் பார்த்தா பழக்கப்பட்டு இருக்க அதே போல உன் குற்றமும் பாரு உனக்கு எந்த குறையும் வராதுன்னார் அப்படி போல பிறகுடைய ஆசைக்காக ஆசைப்பட்டு பிற கஷ்டப்படுறாங்களே அது முதல்ல பாருங்க அப்புறம் நம்ம இடத்துல எவ்வளோ ஆசை இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்புறமேல எது வேணால் எடுத்துக்கோங்க எந்த செய்தி வேணாலும் எடுத்துக்கோங்க நமக்கு சினிமா எடுத்துக்கோங்க இதில் சுலபமாக எல்லாம் விஷயம் முதல் நாள் படம் ஆரம்பம் முதல் காட்சி போகணும் ஆசை வந்து இப்போ எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க கொடுக்க தேடி போய் முதலிட்ட கேட்டு முந்தையது பாருங்க ஆசை நான் போன மோதிரத்துக்காக அவன் படுற பாடு பெரிய பாடு காலையில் போய் நின்றுக்குவான் சாப்பாடு இல்லை டீ இல்லை இவன் நின்றுக்கிட்டாங்கன்னா உன்னிடம் படத்தால் வந்து எடுத்து விட்டு அவன் நின்னுக்குவான் அப்போ சண்டைக்கு போகணும் சண்டைக்கு போனாக்கா அவன் சண்டை போகணும் நீ ஒலிவு இல்லாத ஓடி வந்துடுவான் ஆசைப்பட்டு போகாது ஐயோ காலையேர்ந்து கா காபி தண்ணி இல்லாம நின்னு ஓ மாட் இட்டானே ஐயோ போச்சரம் போச்ச அப்புறம் சரி ரெண்டாம் முறை போனாக்கா அதை கீ வருஷம் நிக்கணும் என்ன போலீஸ் வர வர உடைக்கிறான் ஏய் அங்க போ இங்க போ அப்படிங்கிறான் அப்புறம் இவ்வளவும் கஷ்டப்பட்டாங்க போன பிறகு காலையே நின்று நின்று காலெல்லாம் வலிக்குது அங்க போக பார்த்தா அப்புறமேல எதிர்பார்த்த மாதிரி அங்க இருக்கிறது இல்லை பாடலா பாடம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வர்றோம் துக்கப்பட்டு வர்றோம் இந்த ஆதி செய்ய கோளாறு வாருங்க ஒரு உதாரணம் நான் பார்த்துக்கோங்க அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க நீங்கள இது கண்ணுக்கு உள்ளது அப்புறம் வாய்குறிச்சி நல்ல பதார்த்தங்கள் அங்கே கிளம்புல வச்சிருப்பாங்க விதவிதமாக வச்சுருப்பாங்க இனிப்புகள் அப்புறம் தெருவில் எல்லாம் பஜ்ஜி போண்டாலாம் சுட்டுக்கிட்டு இருப்பாங்க போனால் மூக்கை இழுக்கும் அங்கே கண் இழுக்கும் நாக்க செலவு வரும் அப்புறம் போய் வாங்கி சாப்பிட்டாக்கா என்னடாது ஒன்று ருசி இனிப்பே பத்தலை இப்படி போட்டுருக்கோம் என்ன பண்ணுறது அப்படி காரம் பத்திலையா பஜ்ஜிக்கு அப்படி குறை சொல்கிறேன் நல்லாவே இருங்க வச்சுக்கோங்க இன்னும் ரெண்டு சாப்பிடலாம் காசு இல்லையா என்ன பண்ணுறது இப்போ இருக்கு கடை கால் கொடுக்க மாட்டேங்கிறா எப்படி தக்கமாக இருப்பாருங்க ஆசை நாள் கண்டுபடுறது அப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்களேன் என் சேர்த்துங்க இருக்க இல்லை பாவங்கள் கிடையாது ஏன் சொன்னாக்க அந்த கடமை அளவுக்கு தான் செயல்படும் அப்படி விட்டுருவான் நமக்கு அதனால வரக்கூடிய கெழுவில் இருக்க சரி வந்தாலும் ஏத்துக்க வேண்டியதான் என்று அந்த மன சம்மதிக்கும் ஆசை உள்ளவன் கெழுவி வந்து சம்மதிக்க மாட்டான் அவங்க பார்க்கிற பாரு பழங்கு பழி வாங்கறான் இல்லையா இதெல்லாம் ஆசையின் காரணம் வர்றது இருக்கு அவங்களும் பரிசீலனை பண்ணிக்க வேண்டியதுதான் அதனால மூர்கர் என்ன எதனால மூர்க்கத்தன்மை பேதையாம் பேதையினால அறிவில்லாதனால தான் அதை யாழ என்ன பேரு பேதையாம் எந்த மூர்கர் ஆசையாம் பாசத்தாலே அழுந்தவே கட்டுண்டாரோ தீவிரமாக அதில் கட்டுப்பட்டவர் அவர்கள் தூசுரு தங்கள் கண்ம குற்றம் பொருந்திய தங்களுடைய கண்ணம் என்று சொல்லக்கூடிய தூதன் கிரிக்கை இழுக்கப்பட்டு அப்படிங்க வீசவே கீழும் மேலும் வெறுது வெறுது அவர் அலைந்து சோறுவார் வெறுதாவா சுத்திக்கிட்டு இருப்பார் ஒரு ஆசை அவனுக்கு கடன் வாங்கணும்னு ஆசை இருக்கு ஒரு பணக்காரங்கிட்ட போனோம் வண்டி அஞ்சு ரூபாய்தான் பணம் தர்றேன்னா அந்த குடப்ப அப்படியாவது பணம் இல்லை மோடேன்னா நாளைக்கு வாங்குறேன் அப்புறம் நாளைக்கு போகிறான் அப்போ ஊழல் இல்லை இரடா வந்து இல்லை அப்புறம் மீண்டும் போகிறான் அப்புறம் நாளைக்கு வாழைக்கு வந்தான் கனவு இல்லாமல் போயிட்டான் நாளைக்கு வந்துடுங்கிறான் அப்புறம் கொண்டான் என்ன இப்போ அஞ்சு ரூபா சரி நீ வந்து எப்போ கொடுக்குற என்ன பாண்டு கொடுக்குற பத்தம் கொடுக்கற எல்லாம் விசாரிச்சான் எல்லாம் தர்றேன்னா சரி இருக்கட்டும் இப்போ பணம் சரியாக இல்லை நாளைக்கு வந்துடும் வந்துடும்ணா அப்போ எத்தனை பேர் ஆளையிலாம் பாருங்க அழைச்சி இருக்கா இல்லையா அப்ப எதிரால ஆசிரியர் அலையறா ஆசிரியர் அலைவானா ஏன் அந்த மாதிரி கடை செய்யணும் அவசியம் என்ன சிந்தனை பண்ணி பார்த்தா அந்த கார்டு நடக்காதே என்ன கட்டி போயி விட்டுலாமில்ல என்ன கடவான் செய்யணும் அவசியம் என்ன இருக்கு என்ன கடை அப்படி இருக்க முடியும் பட்டினி கடந்த கடை வாங்கினான்னு வைரங்கி மருந்தா ஆஹ் உண்டாகுமா பசிய இருக்கட்டும் பசிக்கா கடன் வாங்க மாட்டேன் கிடப்பில கட வாங்க வண்டி ஓய்ந்தும் ஒளிமுதற் புலனொன்று ஒன்றில் உவந்ததால் இறக்குமாள் பொருந்தியா பொருளன் சேரும் பலவித துன்பந்தன்னை பழந்திட முடியுமோ சொல் தோசத்தை மீண்டும் சொல்றார் உதாரணம் காற்றார் உழவு பாம்பு ஆனை வீட்டில் ஊர் மீன் வண்டு அதாவது அஞ்சிந்திரியங்களுக்கு ஐந்து திஷ்டான் சொல்றார் ஐந்து இந்திரியங்கள் வழியாக போற ஜீவனானவன் ஐந்து துன்பங்கள் அடையிறானான் அப்படின்னா ஒவ்வொரு புலன் மூலமாக போற பிராணிகள் ஒவ்வொரு துன்பம் தான் அடையுது அஞ்சு புலன்கள் மூலமாக போறதுனால இவருக்கு அஞ்சு வித துன்பம் அளவிடாமல் இருக்குற அதாவது பாம்பு பாம்பு எதனால் கெட்டது சத்தத்தினால மோடி ஓதுனாக்க அப்படியே மயங்கம் அதனால சத்த நாள் கெட்டது பாம்பு ஆணை பரிசத்தினால கட்டுறது பெண் யானை வந்ததுன்னா மதம் பிடிக்கி ஆலயம் சொல்லுவார்கள் வீட்டில் சட்சு அதாவது ஒளியினால கட்டுறது அப்பறம் சுற்றிக்கிட்டே சாவது இல்லை வீட்டில் போயிச்சு ஊறு ஊறு மீன் அதாவது மீன் இருக்க சுவையினால கட்டுறது அந்த தொழில் இல்லை ஒரு புழு கோத்து போடுவான் ருஷியா இருக்குன்னு போனால் கொஞ்சம் வண்டையில் வண்டு வாசனை தேன் இருக்கு தேன் வாசனை போகுது அஞ்சு போ பாம்பு ஆனை விட்டில் மீன் வண்டு அஞ்சு இதெல்லாம் என்ன பண்ணது ஒளிமுதல் புலன் ஒன்றொன்றில் ஓந்தவதால் இறக்குமாவில் சத்தபரிசுரோரசகந்தம் சொல்லக்கூடிய அஞ்சுன்னு ஒவ்வொன்றுதான் பிரதான வயிற்றுக்கு இருக்கு அதனால அஞ்சு போகுது அப்படி இருக்க ஜீவனுக்கு எப்படி இருக்கு புறனவே ஐந்தினும் இவனுக்கு அஞ்சு புறன் இவனுக்கு இருக்கு அவனுக்கு அஞ்சு இருக்கு இருந்தாலும் கூட ஒன்னுதான் பிரதானப்படுத்துவது ஐந்தினும் மாலு பொருந்திய மால் என்ன மயக்கம் ஐந்தினிடத்திலேயும் மயக்கத்தோடு கூடி அந்த ஜீவனானு வெளியில பார்க்கணும் பார்க்கும்போது அவனுக்கு எப்படி இருக்கும் ஒவ்வொரு ஜீவனும் ஒரு புலனுக்கு அடிமைப்பட்டு அழிவுடும் இவன் அஞ்சு புலனுக்கு அடியப்படுறானே இவன் கெதி என்னன்னு கேட்கிறார் சேரும் பலவித துன்பம் தன்னை பழஞ்சிட முடியுமோ சொல் ஒரு துன்பமா ரெண்டு துன்பமா ஒரு புலனுக்கு அடிமைப்பட்ட ஜீவர்கள் ஜீவன் அழிஞ்சு போகுது அஞ்சுக்கு அடிமைப்பட்ட இவன் எப்படி இருப்பான் பல துன்பம் அடைந்து கழிந்து அழிஞ்சான் போவான் ஆகவே இது இந்திரிய வழியாக போவதிலே பெரிய துன்பம் இருக்கு என்பது இந்த பாடல திட்டாந்தான் தன்னுடைய துகளினாலே கொடுதேயாகும் தான் கடித்தலோட்டவனை கொல்லும் தவ்விய புலன்களும் பார்த்து பார்த்த பார்த்த வரை எம் கொள்ளும் என்றோ தவ்விய புலன்கள் ஐந்தும் புலன்கள் அனைத்தும் தாவிச் செல்லக்கூடிய இந்த புலன்கள் மூலமாக மனமானது சொல்லும் போது செல்லும் போது ஜீவனும் அவரோம் ஆசைப்படுறான் புலன் அனைத்தும் தன்னுடைய தோலினாலே தன்னுடைய குற்றங்கள் காரணமாக வெவ்விய கருணாகத்தின் உடத்தினும் கொடிதே மிகவும் கோபம் கொள்ளக்கூடிய கருணாகம் இருக்கு ரொம்ப கோபம் வருமா அவனுடைய விஷத்தை விட மிக கொடியதான் பாம்பு நேராக இப்படி கொத்தனாக தப்பிக்கலாமா ஆட்டி கொத்தினா தப்ப என்ன விஷம் வந்துடும் ஆடும் போய் இப்படிதான் வந்துருவான் நேராக கொத்தினா விஷம் இல்லை போளிச்சுவானாம் அப்படிப்பட்ட கருணாகத்தின் விடத்தினை விட இந்த விஷயங்கள் சம்பந்தம் கவிய அவ்விடம் தான் இன்னும் சொல்ற அது நம் பாம்புவான கவ்வி கடிச்சு விஷயத்தை இறக்கியிருக்கு அந்த கடுத்த உற்றவனை கொள்ளும் எவனை கடுத்ததோ அவன் தான் சாவான் மற்றான் கவ்விய புலன் புலன் புலன்கள் புலன் இந்த தாவிச்செல்லக்கூடிய புலன்கள் கணார் பார்த்தவரையும் கணான்னா இடைக்குறை கண்ணால் அர்த்தம் கணால் பார்த்தவரையும் கொள்ளும் என்றும் அது கடிச்சாதான் சாவான் இது கடிக்கவேல பார்த்தாலே போகும் இந்த விஷயங்கள் பார்த்ததுனாலேயே இவன் செத்து போயிடுவான் செத்து போயிடுவான்னா துக்கம் அர்த்தம் அவ்வளவு கொடியா இந்த விஷயங்கள் இன்னும் சில ஆப்பிரிக்கா போன நாடுகளெல்லாம் பாம்புகள் இருக்கான் அது பார்த்தாலும் செத்து போயிருவானா அந்த பார்வையிலே விஷம் பரவுமா அப்படின்னு பார்க்க விஷம் பரவுறது நம்ம நாட்டு பாம்புகள் அங்கே பார்த்தாலே விஷயம் பரவாயில்லாம் கண்ணில் மூலம் போமா பார்த்தோன்னு சேர்த்து போயிருவானா அப்படி இருக்குன்னு சொல்றாங்க அதுபோல இங்கே இந்த விஷயம் விஷயங்கள் இருக்கின்றனவே இது கண்ணால் பார்த்தாலே போதும் இந்த விஷயம் இது இவன் சேர்த்து போயிடுவான் தூக்கமடைவான் ஆகவே இந்த விஷயங்களுடைய தோஷங்கள் குற்றங்கள் இத்தகமையாக இருக்கின்றன என்று இந்த பாடல சொல்லிட்டு போறாள் பரவிய புலன்கள் நம்மையை பற்றிய வாசையாகும் புறவிய மாபாகத்தை உள்ளவாறு அழுத்தவன்றான் அருமையா முத்தி பேட்டை அடைஞ்சிட சதுரன் மற்றும் கருதிய வாரு நூல்கள் கற்கினும் சதுரன் என்றான் துல்லப்ப சொல்றார் பரவிய புலன்கள் நம்மை விசாரமா இருக்கின்ற புலன்கள் அஞ்சு இந்திரியங்கள் அஞ்சு விஷயங்களை பரவலாக பற்றிக்கொண்டு செயல்படுகின்றன அப்படி புறங்கள் நன்மை புறங்களை பற்றிய ஆசையாகும் ஆசை இருக்கு மா பாசத்தை உள்ளவாறு அறுத்தவன் பெரிய பாசம் பெரிய பந்தம் பாசம்னா கட்டு ஆசையினால கட்டுப்பட்டவன் அவன் படாத பாடு படம் என்ன சொல்லப்பட்டது அதனால ஆசை அடைய அடைய துக்கம் தான் ஆசை விட விட சுழங்குறாங்க ஆறாவயற்கை அவானிப்பி நன்னிலையே பேராவர்க்கை தேர்தல் அற்றது பற்றி ஒற்றது வீடு என்ன ஆழ்வார் சொல்றாங்க எப்போது ஆசைகள் முழுமையா விடுகிறார்களோ அப்போதான் முத்தி அடையணும் சொல்றாங்க அது என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஆசை வந்தால்தானே ஜீவனோபாயத்துக்கு வேணுமே அப்படின்னு சொன்னா ஜீவனோபாயத்துக்கு வேண்டி ஈஸ்வரன் கொடுத்திருக்காரு அதை திருத்தி அடையணும் நம்ம ஆசை ஜெயிச்சதும் அர்த்தம் எப்போது வாழ்க்கையில் அவர்கள் கர்மானுசாரி கிடையாது திருப்தி வருதோ ஆசை வென்றவர்கள் தான் அவங்கள்தான் திருப்தி அடையாமல் அந்த இந்தியங்கள் சமாதானம் பண்ணணும்னு அடையிறாங்களோ ஆசை வேண்ட ஆசை உள்ளவன்னு அர்த்தம் இது அப்பய கிடைச்சினாலும் செய்யலாம் எந்த எல்லா விவகாரமும் செய்யலாம் கர்மானுசாரி கிடைச்சிட்டு திருப்தி வறுமையானால் ஆசை ஜெயிச்சிட்டான் இன்னைக்கு ஜெயிச்சி இருக்கலாம் நாளைக்குள்ள போகலாம் அப்போது கூட கருமானுசாரம் கிடைத்த திருப்பி வரணும்னா நாளைக்கு ஜெயிச்சான அர்த்தம் இதுதான் வேட்டுக்கு அடையாளங்கள் ஆக அந்த திருப்தி வரணும் திருப்தி எப்படி இருக்கணும் பூர்ணமாவே இருக்கணும் குறையா இருக்கக்கூடாது என்னமோ அந்த பாடம் கேட்டதுனால விட்டாச்சு இல்லைன்னு சாப்பிட்டு தான் இருப்பேன் இப்படியே விட்டுட்டு இருந்தா எப்படிதான் ருசி பாக்குறது நாளைக்கு சாப்பிடலாமா சாப்பிட வேண்டியதுதான் அப்படியே முடிவு பண்ண அது எல்லாம் திடம் இல்லைன்னு திடம் இல்லை திட கிடையாது வேண்டாம்னா விட்டு வேண்டியதுதான் சரி நாலு சாப்பிடக்கூடிய கட்டம் வந்தால் சாப்பிடலாம் ஆனால் இது வந்து ஆசையின் காரணமாக கட்டாமல் சாப்பிடுவாங்க என்ன வரவிடாது அதுக்கான அலைவெளி தேவை இல்லை சில பேர் சொல்லுவாங்க அங்கே ஒரு பணக்காரனா ஒரு ஜிலேபி சாப்பிட்னு ஆசை வந்துடுச்சேன் ஜிலேபி இல்லை இது அல்வா அல்வா ஆசை வந்துருந்தேன் அது பெரிய பணக்காரர் அப்புறம் ஆசை அளக்கவே முடியலையாம் மதுரவு வாங்கிட்டு தான் உத்தரவு போட்டாரான் ஆள் போய் காலில் போய் மதுரை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அப்பதான் சாப்படி திருப்பி அடைஞ்சாதான் எப்படி ஆசையினுடைய வேகம் பாத்தீங்களா சொன்னாங்க நமக்கு என்ன தெரியும் ஐயோ பொய்யோ மதுரை போய் வாங்கிட்டு வந்து போகிறத சாப்படி திருப்பி அடைஞ்சார அது வரைக்கும் அல்வா அல்வா ஜானிட்டே இருந்தார அந்த ஆசையினுடைய கொடுமை பாருங்க பவானி பாரம்பையை செய்யறது இது அதனால்தான் பரவிய புறங்கள் தன்மை பற்றிய ஆசையாகும் உறவிய மா பெரிய அந்த கட்டு உள்ளவாறு அறுத்தவன்தான் இதை எவன் நீக்கிறான் வந்தான் அருமையா முத்திப்பேற்றை அடைந்திட சதுரன் அவனும் சாம்தலிவன் வேற தீர்மானம் இருக்கணும் தீர்மான இருந்தா தான் ஜெயிக்க முடியும் இதெல்லாம் முடிகிற காரியமா எனக்கு இவ்வளவு இருக்கு என்ன அதுக்காக ஒரு நாள்லயே ஜெயிக்கணும்னு சாசன் சொல்லலை சிறுக சிறுக முயற்சி பண்ணுங்க தான் சொல்லுது அந்த கால நேரத்தில் அபியாசம் பண்ணுங்க அபியாச வளர்த்தினால்தான் ஜெயிக்கலாம் முடியாது வெறுமனே சங்கல்பத்தினாலும் ஜெயிக்க முடியாது இது மட்டும் இல்ல உலகத்தில் எல்லா விஷயங்களும் அப்படித்தான் ஒன்னாம் கிளாஸ் படிக்கிறவன் எழுத்துப் பயிற்சி தான் எழுத்து பயிற்சி ஒரு வருஷம் பேச பண்றோம் அப்புறம் எழுத்துப் பயிற்சி அப்புறம் கூட்டி படிக்கிற ரெண்டாம் கிளாஸ் அப்புறம் ஒரு வருஷம் படிக்கணும் அப்புறம் மூணாம் கிளாஸ் வேகமா படிச்சாலும் கூட அர்த்தம் தெரியாது இப்போ நாலாம் கிளாஸ் கொஞ்சம் அர்த்தம் தெரியும் அஞ்சாம் கிளாஸ் போனதான் கொஞ்சம் தெரியும் அஞ்சு வருஷம் படிக்கணும் ஓரளவுக்கு அர்த்தம் தெரியறதுக்கே நீங்க பாருங்க பெரிய பெரியவனு சம்பாதி கொடுக்கணும் அப்புறம் வண்டியில் பின்னால் உட்காரு கூட்டிட்டு போகணும் முன்னாலும் பின்னால் போட்டிட்டு போகணும் அவர் கூட்டிகிட்டு வரணும் சாப்பாடு கொண்டு கொடுக்கணும் இவ்வளோ வேலை பண்ணியா தான் எழுத்து போயிட்டு படிக்கிறதுக்கு கொஞ்சம் அர்த்தம் தெரியுது அஞ்சு வருஷம் பார்க்கணும் அஞ்சு வருஷத்துக்கு பிறகுதான் கொஞ்சம் அர்த்தம் தெரியும் அந்த பயனுக்கு இந்த அர்த்தம் தெரியறதுக்கே அஞ்சு வருஷம் ஆனாக்கா அந்த வாத போறது எத்தனை வருஷம் வந்துருங்க அதனாலதான் சொல்றாள் அருமையா முத்திப்பேற்றை அடைஞ்ச சதுரன் மற்றவன் அது அல்லாதவன் கருதியவாறு நூல்கள் கற்கினும் சதுரன் என்றார் நிறைய படிச்சிருக்கான் படிச்சு பிரசங்கம் பண்றான் அவர் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிடறாங்க போன பிறகு ஆஹா அருமையான பிரசங்கம்ப்பா நல்லா சிரிக்க வச்சாரு அப்படின்னு சிந்திக்க வச்சார் சிந்தி எல்லாம் சொல்றாங்க ஆனா அவன ஞானத்துக்கு லாய்க்கான லாய்க்கு இல்லை அப்படின்னா நவிலு கலை அறுபத்து நாலு மறிவரும் பரம மரிய அப்படின்னார் சொல்ல அறுபத்தி நாலு கலையில் தலகையில் ஒப்படைக்கக்கூடிய சாமர்த்தியம் தான் கூட பவலயம் சம்சார சாகரத்திலிருந்து விடுபடக்கூடிய சாமர்த்தியம் இல்லைன்னாக்கா அவனுக்கு தெரியாது இருக்காது அவன் இடத்துல அதனால அவன் சதுரன் ஆக மாட்டான் இப்ப யார் சதுரன் ஆசிவன் தான் சதுரன் அது ஆசி ஒரு நாள் ஜெயிக்க முடியுமான்னா முடியாதுதான் அபியாசம் பண்ணணும் அபியாசம் பண்ணி பண்ணித்தான் ஜெயிக்க முடியுமோ இல்லையா ஒரு நாள் ஜெயிக்கவே முடியாது லௌகிக காரியங்களே ஜெயிக்க முடியல அப்புறம் இது ஜெயிக்க முடியுமா இது பழையவாசனை பலம் உள்ளதல்லவா புதுவாசனே ஜெயிக்க முடியல அதனால தான் அவன் சதுரன் மற்றவர்கள் சதுரன் அன்று கருதியவாறு நூல்கள் கற்கனும் நிறைய சாமர்த்தியம் இருந்தாலும் கூட இதேதான் பக்கம் பக்கமாக படிக்கிற சாமர்த்தியிருந்தாலும் கூட சவுரன் அன்று சதுரம் கிடையாது எவ்வசந்த கிராகி அவுட் இருக்கலாம் குரத்தாழ்வார் மாதிரி அவ சாமர்த்தியிடையல்ல அவர் படுகோபி அங்கே அவன் சைவராஜன் சோழராஜன் அவனுக்கு வைத்த வத்தி பிடிக்காது அவன் நாட்டுக்குள்ளேதான் சீரங்கம் இருக்கு எப்படியாவது கொண்டு போன ராமராஜ் திட்டம் போட்டான் கூட்டி வரா ராமாஜா அப்படின்னா அவங்க பார்த்தாங்க ராமாஜு கொண்டு போடுவா நீ கடந்த நாட்டுக்கு போயிருங்க தம்பிச்சுக்கோங்க போய் என்னன்னு பாத்துட்டு வரோம்னா அவரோட குரத்தாளரோட இன்னொரு பேர் ஆள வந்தாரு என்ன பேரு ரெண்டு பேரும் போறாங்க சரி போங்க தான் ராமராஜ் என்ன அப்படியா அப்படின்னாரு அங்க வந்து இவருக்கு மந்திரி ஒருத்தர் இருக்கார் அவர் ராமானுஜர் வந்த அவர் அவர் சொன்னா இவர் ராமானுஜர் இல்ல அவர் சிசியர் ரெண்டு பேரு அப்படியா அல்ல ராமானுஜர் அங்க போயிட்டான் எங்களுக்கு தெரியாது சரி அப்போ நான் எது கூப்பிட்டேன் தெரியுமா எங்க செய்வந்தா ஒரே உழவு உங்க வைஃப் தாழ்வு அப்படின்னா அது முடியாது அப்படின்னா அப்ப வாதம் பண்ணாங்க கொஞ்ச நேரம் நீ வந்து அடிமடை தெரியாம நிற்கும்போது பண்டிகையாதானே அவங்க மகாவிட்டு போனாரு அவர் கண்டாரா அவர் தாழ்வுதானே அவரு அப்படின்னாரு அப்படின்னு இவர் சொல்ல அவரு அதுக்கு அந்த மாதிரி ஏதோ சொன்னதாக ஞாபகம் இப்படி ஒட்டை கொண்டு ஒரு ஆள் கற்பிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தேன் அவங்க யாருக்கும் கோவம் வந்துச்சு கூட வந்து உன்னொராளை கொண்டு போவோம் அப்படின்னு போய் கண்ணை பிடிக்கிட்டான் கண்ணை பிடினா கத்து கத்தன் அப்புறம் இங்கே கத்தா ஏன்னு கேட்டால் அதை சொல்லிவிட்டாங்க அங்கே இருக்கிறவங்க கண்ணு பிடிக்கிட்டான் ஆ கண்ணு பிடிக்கணும் இப்படி செஞ்சிட்டியா நானே என் கண்ணு பிடிக்கிறான்னு இவரே பிடிக்கிட்டார் பார்த்தீங்களே பிடிக்கணும் பிறகு பார்த்து தான் சரி போங்கல அப்படின்ட்டான் அவர் கண்ணெல்லாம் பத்து பேருக்கு இருந்தார் வந்தார் எங்க அலர் கோயில் அவருக்கு பன்னாடு போயிட்டார் இவர் அழகர் கோயில் போயிட்டார் படிநாட்டு போயிட்டார் அப்புறம் வந்து பகவான் கண்ணு இது ஏன் பாருங்க கோபத்தாழ்வார் ஏக சந்தை கிராக்கி ஒரு புற படித்தா மரணம் சாமர்த்தியம் உண்டு ஆனாலும் எவ்வளோ கோபத்தினால கண்டுபோச்சு பாருங்க அப்புறம் கோபத்தினால தானே அந்த வாதம் வந்தது வாதப்பிரிவாதம் எங்க சாம்பெரு உங்கசாம்பெருசுங்கிற வாதம் எதுனா வந்தது ராகுஷன் தான் காணும் அதனால தான் வந்த வினைகள் ஆமாம் சாப்பாடு தான் பண்ணுறேன் அப்படி செஞ்சதுனால நீ வந்து உளுக்கு போய் சாவில் உள்ள அப்படின்னு சாதப்பட்டாரு அது உடனே பள்ளிகளை பார்த்து வந்து கழிச்சா படிச்சது அப்பறம் அப்படி எல்லாம் என்னதான் படிச்சாலும் என்ன செஞ்சாலும் ஆசாபாசங்கள் ஆதேசங்கள் போகலன்னு சொன்னா அவன் சோழன் ஆக மாட்டான் என்பது எத்தனையோ வரலாறு இருக்கின்றன என்பது கருமிலோடமாகின்ற கடலுளை கரையிலேற காதல் செய் மூச்சு தன்னை அடருமான கரத்தானவனு கண்ட தீழ்த்தி கடலுடை மத்தியத்தில் கழுதி நின் மூழ்க வைக்கும் சொன்னார் பாட்டு இந்த விஷயங்களுடைய தோஷங்களும் அது நிவிர்த்தியும் வர்றார் அந்த விஷயங்களுடைய குற்றங்களை பற்றி சொல்றார் அதனால விஷயங்களுடைய நிவிற்த்தி அடையணும் கருத்து அஞ்சு இந்திரியங்கள் வழியாக அஞ்சு விஷயங்களை பட்டுகின்றன தோக்கு சச்சி சிங்கு சொல்லக்கூடிய அஞ்சு இந்திரியங்கள் மூலமாக சத்த பரிசா உபரசகனம் சொல்லக்கூடிய ஐந்து விஷயங்களை பற்றுகின்றன அப்படி பற்றது மனம் பட்டதே அதை ஜீவன் ஆதரிப்பானதானால் எனக்கு நடைபெற கஷ்டம் பெற்றிருக்கிறார் அதை தடுத்து நிறுத்துவானே ஆனால் அது கஷ்டத்து விடுபடலாம் என்பது இதை சொல்லிட்டு வர்ற சொல்றார் முன் பாட்டில் எல்லாம் சொல்லியாச்சு அஞ்சு இந்திரியங்கள் ஒரு இந்திரியத்துக்கு வசப்பட்ட பிராணிகள் இறக்குமே ஆனால் அஞ்சு இந்திரியங்கள் வசப்பட்ட இவன் பெரிய பாலுன்னு சொல்லி முடிச்சார் பானி வீட்டில் பாடல இப்ப சொல்றமிலா விரதியோடே தீர்க்கமாமாகறின்றைராக்கியோடைய அர்த்தம் ராகம் என்ன ஆசைனா ஆசை இன்மைன்னு அர்த்தம் திடமில்லை வைராகியில திடம் கிடையாது மேல் போக்க வைராக்கியம் உள்ளு ஏதாவது மந்த வைராக்கியம் பேரு தீர்க்கமா பவமாகின்ற பவம் இருக்க பிறப்பு இது தீர்க்கம் நீட காலம் அனந்தங்கோடு பிறப்புகள் வந்துகிட்டே இருக்கின்றன அப்படிப்பட்ட பகமாகின்ற கடலாக வர்ணிக்கிறார் கடலோடை கரையில் ஏற இந்த சம்சார சாதரத்திலிருந்து விடுபட்டு போக காதல் செய் முச்சுவை தந்தை எவனுக்கு ஆசை இருக்கோ மோட்சு இன்னும் அவன் தான் மூச்சனு போற முன்னாசை அடருமான அக்கரத்தின் அவனுடைய கண்டத்தை இழ்த்தி அடல் பொருந்துகின்ற மானக்கரம் பெரிய முதலே சின்ன முதலே இல்லை அவனுடைய கண்டத்தை இழ்த்தி அவனை இழுத்து கழுத்தை பிடிச்சுக்கிச்சான் கடலுடைய மத்தியத்தில் கடிதனின் மூழ்க வைக்கும் ஓரத்தில் மூழ்க வைத்தாலும் தப்பிச்சுட்டு கடல் மத்தியம் போயிருதான் போய் அம்மா கமிக்கி கொண்டே போடுமா அப்படின்னா ஆகவே வைராக்கியம் விஷயங்கள்ல இருக்கணும் சன்னியாசிக்குதான் வைராக உரியதல்ல எல்லாருக்கும் வைராக்கியம் தான் ஒவ்வொரு விஷயத்தில் எந்த அளவுக்கு அந்த அளவு தான் சொல்லுமே ஆனால் இந்திரியை வற்புறுத்தமே ஆனால் தடை செய்யக்கூடிய சாமர்த்தியம் வந்து அது வைராக்கியம் போயிடும் சாமர்த்தியம் இல்லைன்னு சொன்னால் வைராகியம் இல்லையா இடமெல்லா வரதுன்றார் அது எதுவா இருந்தாலும் சரி சாப்பாடு விஷயம் நல்ல சாப்பாடு நல்ல ருசியா இருக்கு வயிற்று சாப்பிட்டாச்சு இன்னும் சாப்பிடணும் நாக்கு இழுக்கும் சிங்கிரும் இழுக்கும் மனம் சம்மதிக்கும் அப்புறம் அதிகமா சாப்பிட்டா என்ன மந்தம் தடுது அவ்வளோதான் வாஞ்சிடுது அப்ப யார் குற்றம் அது ஜீடு குற்றம் அதுக்கு வைராக்கியம் வேணும் சரி சாப்பிட்டாச்சு என் நீ விரும்புகிறாய் என் சிங்கேந்திரியே நீ ஒத்தியாசம் பண்ணுகிறாய்னு ஆனா எனக்கு சம்மதம் இல்லைன்னு ஏன் சம்மதம் இல்லைன்னு சொன்னா வெயில் இறங்கி போச்சு இது இடம் இல்லை சாப்பிட்டா ஆபத்து இருக்கு ஆபத்துக்கு நான் ஆக மாட்டேன் என்று சமானம் சொல்லணும் அடங்கும் அடங்கும் விவேகம் வைராக்கியம் விவேகம் விவேகத்தோடு கூடிய வைராக்கியம் எல்லா விஷயம் அப்படித்தான் அது நாக்கு மிக கடினம் சம்பாதிக்க பணமெல்லாம் நாக்கு விஷயம் அதிகமா செலவாகுது சிங்கேந்திரியம் மேற்கொடியது அப்புறம் அடுத்த இந்திரியங்கள்லாம் அதுக்கு மேல தான் அதுக்கு பின்னால தான் வாசனை திரவியங்கள்லாம் எல்லாரும் பூசிக்கிறது இல்லை அதெல்லாம் முகம் வந்து மூக்கு எல்லாரையும் வசியம் பண்றதில்ல சாமர்த்தி பத்தாது கண்ணிந்திரியம் இருக்க அதுக்கு வேலை அதிகமா இருக்கும் அது சகாலத்தையும் பார்க்கணும் ஆசைப்படுது கண்ணிந்திரியத்துக்கு வேலை இருந்து மூக்கேந்திரியத்துக்கு அவ்வளவு வேலை கிடையாது சில பேர்கள் நல்ல வாசனை திரவங்கள்லாம் அது இது இருக்குன்னு ஆசை வராங்க எல்லாரும் ஆசை அவரால் பரிசோராட்சி அதுக்கு எல்லாம் வழிபட்ட வசப்பட்டவங்க தான் அதனால சத்த பரிசு காது காது சித்திரங்களை பல பேர்கள் விட்டுறாங்க என்னத்த கேட்டு என்ன பண்ண போறாங்க அதை தப்பிச்சுக்கலாம் இது இருக்கு கண்ணீர் சித்திர முடியாது ஏன் அப்படின்னு சொன்னா அதை பகனைய பார்க்கலாம் ஆசிப்பாரு இல்ல என்னக்கா யாத்திரை பண்ணுவாங்களா யாத்திரை எதுக்கு பண்றாங்க அந்த ஒரு பாகனம் இந்த ஒரு பாகனம் அப்படின்னு விரதியோடே தீர்க்கமா பவமாகின்ற கரையோடை அது சம்சார சாகரம் அப்படிப்பட்ட இதில் கரையில் ஏற காதல் செய்ய படரும் மா நக்கரம் சின்ன முதலாம் பெரிய முதலியா நக்கரம்னா முதலே நக்கரத்தால் அவனுடைய கண்டத்தை ஈழ்த்தி கழுத்தை படிச்ச ஈழ்த்திட்டு போகுதான் கடலுடைய மத்தியில் கொண்டு போவதாம் அதை முன்ன சொல்லி வந்துருவான் கொண்டு போயிடும் கடிதமும் மூழ்க வைக்கும் தீக்கிரம் மூழ்க வைக்கும் அவ்வளவு வலிமை இருக்கு அப்படின்னு இதுக்கு விஷயங்களுடைய தோஷம் குற்றம் சொல்லி சொல்லிட்டு வர்றார் நீக்கிறதுக்கு இனிமே சொல்ல போறார் வாசே ஆகிய நக்கரத்தை யாதொரு மமுட்சுவானோன் இலங்கைய விவேகமாகும் கோதிலா வசியினாலே கொய்வனன் அவனேயாதும் வாதகாமில் ஆமலிருந்த வாரிதிகடக்கவல்லோன் இந்த பாட்டில தோஷங்கள் நிவர்த்திக்கு வழி சொல்றார் இந்திரியங்கள் செய்யக்கூடிய கொடுமையைப் போக்குறதுக்கு வழிதான்